நெய்ய நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலு நம்ம இன்னைக்கு தீயல் இது வந்து ஸ்பெஷல் செய்ய தேவையான பொருட்கள் தேங்காய் எறமுடி மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா ஒன்றரை ஸ்பூன் காஞ்ச மிளகு ஆறு அடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் மஞ்சூள் கால் ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப எண்ணெய் தேவையான அளவு சின்ன வெங்காயம் ஏழு புளி எழுச்ச மிளக சைஸ் கருவேப்பிலை சிறுதளவு செய்முறை முதல்ல ஒரு பேஸ்ட்டை அரைச்சி வைப்போம் புரி ப்ரிப்பரேஷன் ஸ்டவ் பற்றி வச்சுட்டு ஒரு வானல்ல தேவை நல்ல எண்ணெய் விட்டுட்டு ஸ்பூன் தனியா ஆறு காஞ்ச மிளகாய் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சின்ன வெங்காயம் ஒன்று கருவேப்பிலை சிறுதளவு புளி எரம்பளம் சைஸ் தேங்காய் தூள் அறுமுடி இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து ஒன்று ஒன்னா போட்டு வறுத்து எடுத்துருவோம் எடுத்து அரை வச்சுருவோம் அரை வச்சிட்டு அடைச்சி அதில் மஞ்சள் பொடி கலஞ்ச கலந்து மிக்சியில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருவோம் அப்புறம் ஷவ் பார்த்து வச்சுட்டு பாத்தாத்துல எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் காய ஸ்பூன் கருவே பிளேசுறது போட்டு சின்ன வெங்காயம் நல்ல கலந்து விட்டு கொதிக்க வச்சு இறக்கி நல்லா சுகமான தீயல் தயார் ட்ரை பண்ணி பாருங்க சந்திப்போம்